வணக்கம் ஆகஸ்ட் 14 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச நீதிக்கான உலக தினம் ஜூலை பதினேழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு பணியில் இருக்கும் போது உயிர்த்தியாகம் செய்யும் பாதுகாப்பு படையினரின் குடும்பங்களுக்கு வழங்கும் இழப்பீட்டை மகாராஷ்டிர மாநில அரசு உயர்த்தியுள்ளது மூன்று ியா உஸ்பெகிஸ்தான் நாடுகளிடையே பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான சந்திப்பு புதுடெல்லி நகரத்தில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் 1. ஐரோப்பிய ஆணையத்தில் முதல் பெண் ஜனாதிபதி யார் 2. சமீபத்தில் எந்த வீரர்கள் கிரிக்கெட் மற்றும் டென்னிஸில் அர்ஜுனா விருதுகளை பெற்றனர் மூன்று ஒன்பதாவது சார் திரைப்பட விழாவில் இந்திய படங்கள் எத்தனை விருதுகளை வென்றன மீண்டும் சந்திப்போம் நன்றி